அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவலி இலந்திய சிம்மனுவல் இதனால் சிந்தனையின் தலைப்பு சிறந்த பண்பு டேனியல் கோல்மன் என்கிற அறிஞர் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாரும் உணர்ச்சி மேலாண்மையில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் சுய அறிவு சுய ஒழுக்கம் ஊக்கம் அளவற்ற கருணை சமூக திறன் ஆகிய ஐந்து கூறுகளும் அவசியம் என்று குறிப்பிடுகிறார் முதலில் ஒருவர் அவரை பற்றிய பலம் பலவீனம் உணர்வுகள் தேவைகள் போன்றவற்றை தெரிந்திருந்தால்தான் சுய விழிப்புணர்வு கொண்டவராக இருக்க முடியும் கோப தாபங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருந்தால்தான் சுய கட்டுப்பாடு இருக்கும் அப்போதுதான் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை ஏற்படும் தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி கொள்ளாதவன் மற்றவர்களை உற்சாகப்படுத்த முடியாது பணம் அந்தஸ்து போன்றவற்றை தாண்டி ஆற்றலோடு நோக்கத்தை அடைய பயணம் செய்ய ஊக்கமே எரிபொருள் அடுத்தவர்களுடைய துயரங்களை அவர்கள் நிலையிலிருந்து சிந்திப்பது அவசியம் யாரிடமும் எளிதாக பழகி அவர்களுடன் உறவை ஏற்படுத்தி திறன் தலைமை பணிக்கு மிகவும் அவசியம் இத்தகைய சிறந்த பண்புகளை நாம் நம் வாழ்வில் வளர்த்து கொள்வோம் நன்றி